واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا مولانا محمد صلوات الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق الله சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வாஹு அணிக்கை புகழ் அனைத்து அல்ஹ்துல்லில்லா அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான நாயகம் முகமது முஸ்தபா அசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாம் என்றென்றும் உண்டாவதாகும் மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் தாபிழிங்கள் தபர்தாபிழிங்கள் சுகாதாக்கள் சாலிஹிங்கள் அனைத்து மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தும் மகிரத்தும் என்றென்றும் உண்டாவதாகும் புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லறியார்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுபஹானுவ காலாவை மாத்திரம் பயந்து தக்குவாவை இறையச்சத்தை அல்லாவுடைய பயத்தை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாலைக் கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பான் அவ்வாவிடே நல்லார்களே உலகிலே ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன உள்பக்கம் வெளிப்பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு சைடுகள் இரண்டு பக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்குகிறோம் பள்ளியின் உள்பக்கம் பள்ளியின் வெளிப்பக்கம் கை உடைய இரண்டு பக்கங்கள் ஒரு நாணயத்தை எடுத்தாலும் அதனுடைய இரண்டு பக்கங்கள் ஆடையின் உள்பக்கம் வெளிப்பக்கம் என்பது போன்று மனித வாழ்க்கைக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன மனித வாழ்வினுடைய இரண்டு பக்கங்கள் ஒன்று படைத்தவனோடு மற்ற மற்றது படைப்பினங்களோடு இந்த இரண்டு பக்கங்களும் சீராக வேண்டும் ஒரு ஆடை சுத்தம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அதன் வெளிப்பக்கமும் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்பக்கமும் சுத்தமாக இருக்க வேண்டும் வெளியே அழகாக இருக்குகின்றது உள்ளே அழுக்காக இருக்குகின்றது என்றால் ஆடை அழுக்கானது என்றுதான் தீர்ப்பு செய்ய வெறுமனே வெளியில் மாத்திரம் சுத்தமாக இருக்குகின்றது என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆடை சுத்தமானதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை ஆடை அழுக்காக இருக்குகிறது என்றுதான் தீர்ப்பு வழங்க வேண்டி வரும் அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித வாழ்வினுடைய இரண்டு பக்கங்களும் என்னுடைய உங்களுடைய இந்த இரண்டு பக்கங்களும் சீராக வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் படைத்தவனோடு உள்ள உறவு தூய்மையாக இருக்க வேண்டும் படைப்பினங்களோடு உறவு அழகானதாக இருக்க வேண்டும் என்பதைதான் இஸ்லாம் விரும்புகிறது என்பதிலே சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய ஒரு பக்கம் நன்றாக இருக்குகிறது அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அழகானதாக இருக்குகிறது இறைவனோடு உள்ள உறவு சீராக இருக்கிறது ஓர அளவு சீராக இருக்குகிறது அவர் தொழுகாத தொழுகையில்லை ஓதாத ஓதல் அவருடைய ஹஜ்ஜா உம்ராவா தான் அவருடைய இறைவனோடு உள்ள உறவோடு தொடர்ந்து பட்ட அவர் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறார் ஆனால் மறுபுறத்திலே படைப்பினங்களோடு மக்களோடு உள்ள உறவு சீரானதாக இல்லை அவருடைய நாவு சரியில்லை அவருடைய கொடுக்கல் வாங்கல் சீரில்லை அவருடைய பண்பாடுகள் நன்றானதாக இல்லை இறைவனோடு உள்ள உறவு சீராகும் சில சமயம் அவரை அறியாமல் பெருமையும் கர்வமும் மமதையும் அவருக்கு வந்துவிடுகிறது நான் வணக்கவாளி நான் தொழுகையாளி நான் சுத்தமானால் நான் நல்லவன் அவன் அப்படி இவன் இப்படி அவர் இப்படி என்று பிறரை தரன் தாழ்த்தி பிறரை வலமாக மதிப்பிடுகின்ற ஒரு நிலைமை அவருக்கு அவரை அறியாமல் உருவாகிவிடுகிறது இன்னும் சிலரை எடுத்தால் அவருடைய மக்களோடு உள்ள உறவு ஓரளவு சீராக இருக்கும் மக்களோடு நல்ல விதமாக புழங்குவார் தான தர்மங்கள் செய்வார் பிறருக்கு உதவி ஒத்தாசைகள் செய்வார்கள் நல்ல சுபாபம் பண்புள்ளவராக அவர் இருப்பார் ஆனால் மறுபுறத்திலே இறைவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருக்கும் தொழுகையிலே பொதுபோக்கும் வணக்க வழிபாடுகளிலே குறைவும் களவும் இரகசியமான பாவங்கள் மறைமுகமான இடங்களுக்கு போய்விட்டால் ஊரார் அறியாத அறிமுகம் இல்லாத ஒரு சூழலுக்கு போய்விட்டால் துணிந்து பல பாவங்களை செய்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள் இதுவும் தவறு ஒரு முஸ்லிம் பரிபூரணமான முஸ்லிமாக இருக்க வேண்டுமா அவருடைய இரண்டு பக்கங்களும் சகோதரர்களே தூய்மையாக இருக்க வேண்டும் அழகானதாக இருக்க வேண்டும் நறுமணமானதாக இருக்க வேண்டும் கவர்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் நாடுகிறது இஸ்லாம் ஒரு பேலன்ஸான நிதானமான நடுநிலையான மார்க்கம் ஒரு பக்கம் சாயுகின்ற ஒரு பக்கம் இழுக்குகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் கணவன் மனைவியுடைய உறவுகளிலே கணவனுக்கு சொல்ல வேண்டியதையும் சொல்லுகின்ற அதே நேரத்தில் மனைவிக்கு கணவனுடைய விடயத்திலே உள்ள கடமைகளை சொல்லுகின்றது இரண்டு பேரையும் ஒரு நடு இடத்துக்கு கொண்டு வந்து இணைக்குகின்ற மார்க்கம் இஸ்லாம் எனவே அந்த அல்லாஹுவின் நல்லடியார்கள் இறைவனோட உள்ள உறவு அல்லாஹுவோடு உள்ள உறவின் கருப்பொருள் சுருக்கம் சாராம்சம் இறையச்சம் அல்லாஹுடைய பயம் தக்குவா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவான் அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே கொத்துபாவிலே யாரு வந்தாலும் என்ன தலைப்பில் பேசினாலும் காலத்தில் த்துபா செய்தாலும்டையத்தைும்பானிக்குகிறோம் உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுங்கள் தக்குவாவை கொண்டு நான் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன் என்று எல்லா ஹத்தீபுகளும் சொல்வதை நாம் அவதானிக்குகிறோம் முஸ்லிமுடைய ஹதீசில் வருகிறது அவர்கள் அதிசிலை வருகிறது அன்பான் அல்லாஹுவின் நல்ல ஏன்பாவிலே தக்குவாவை பற்றி சொல்லாவிட்டால் அந்த செல்லுபடியாகாது அளவுக்கு வலியுறுத்துவதற்கு தக்குவாவிலே என்ன இருக்குகிறது நோன்பை பற்றி பேசாவிட்டால் குரானை பற்றி பேசாவிட்டால் குரானுடைய வசனம் ஓத வேண்டும் ஆனால் எந்த ஒரு தலைப்பையும் எந்த ஒரு அம்சத்தையும் குரான் அதாவது ஷரியத்து வந்து குத்துபாவுடைய நிபந்தனையாக ஷருத்தாக ஆக்கவில்லை தக்குவா இரையச்சம் அல்லாவுடைய பயம் அந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே ஈமானுடைய நானும் நீங்களும் அவ்வாஹுவை பயந்தால் உலகத்தில் வேறு யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயம் என்ற தன்மை பயப்படுவது என்ற ஒரு சுபாவம் எனக்கும் உங்களுக்கும் எதற்காக தரப்பட்டிருக்கிறது யாரை பயப்படுவதற்காக தரப்பட்டிருக்கிறது மிருகங்களை பயப்படுவதற்காக அரசியல்வாதிகளை பயந்து நடுங்குவதற்காம் யாருக்கு பயப்படுவதற்காக இந்த தன்மை தரப்பட்டிருக்கிறது சகோதரர்களே உலகிலே நானும் நீங்களும் பயப்படுவதற்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை பயப்பட வேண்டிய அல்வா நோய் பயப்படுவோமாக இருந்தால் பயப்பட வேண்டிய அல்வா பயப்பட தவறும்போது யார் யாரையாவது பயந்து எவரவருக்காவது பயந்து கொண்டும் எதிர்க்காவது பயந்து கொண்டு வாழ வேண்டியதுதான் அமை பயப்பட தவறும் போது என்னுடைய எம்முடைய உதவிக்காக படைக்கப்பட்ட காற்றும் எவது எதிரிகளாக மாறிவிடும் தண்ணீரும் எம்மை அச்சுறுத்தும் அந்த அல்லாஹுடைய நல்லர் யார் யாரோ மீது கல்லையும் பொள்ளையும் தூக்குவதற்கு துணிந்து ஏன் பயப்பட வேண்டிய அவ்வாஹுவை நாம் எமது சமூகம் பயப்படாத போது எது எதற்காவது யார் யாருக்காவது பயப்பட வேண்டிவர் இறை அச்சம் பயம் இல்லையானால் என்னுடைய மார்க்கம் போலியானதாக மாறிவிடும் என்னுடைய உங்களுடைய மார்க்கம் வெளி வேஷமாக மாறும் வெளி நடிப்பாக மாறும் இறையச்சம் இல்லாத ஒரு முஸ்லிம் உடைய இஸ்லாம் போலி வெளி நடிப்பு ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளுகின்ற நாடக வாழ்க்கையாக மாறும் அவர் பாவம் செய்வதற்கு என்ன தெரியுமா வேண்டும் யாராவது தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இருக்கிறாரா என்றுதான் அவர் பார்ப்பார் யாரும் இல்லை ஊரார்கள் யாரும் இல்லை குடும்பத்தார்கள் யாரும் இல்லை துணிந்து பாதம் செய்வார் அவ்வளவு இல்லை ஊரார்கள் யாராவது பார்க்குகிறார்களா இல்லை அவ்வளோ பார்க்குகிறானே அது அவருக்கு பிரச்சனையே இல்லை ஊரார்கள் பார்த்தால் நல்லவராக இருப்பார் கதவை மூடிவிட்டால் எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைப்பார் லைட்டை அணைத்து எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைப்பார் அந்த அல்லாஹுவின் நல்லே அல்லாவுக்கு எந்த சிவரும் திரை இல்லை எந்த இருவும் தடை இல்லை அல்லாவின் அச்சம் இல்லையானால் பகலிலே ஒரு விதமான வாழ்க்கை இரவிலே வேறொரு விதமான வாழ்க்கை அல்லாவின் அச்சம் இல்லையானால் உள்ளூரிலே ஒரு மனிதனாக வெளியூருக்கு போனால் வேறொரு மனிதனாக மாறிவிடுவார் அவ்வளோ அச்சம் இல்லையானால் கணவனை ஏமாற்றி மனைவி தவறு செய்வாள் மனைவியை ஏமாற்றி கணவன் தவறு செய்வான் பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள் பிள்ளைகளை ஏமாற்றி பெற்றோர்கள் முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி ஆசிரியருக்கு தெரியாமல் மாணவன் மாணவனுக்கு தெரியாமல் ஆசிரியை என்று ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்றனமான இஸ்லாமியர்களுடைய இஸ்லாம் மாறிவிடும் இறைவற்றம் அல்லாவுடைய பயம் தக்குவோ அல்லா எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்குவானால் எமது உள்ளண்டரில் அல்லாவுடைய பயம் வந்தால் பகலாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன உள்ளூரில் இருந்தால் என்ன வெளியூரில் இருந்தால் என்ன தரையில் இருந்தால் என்ன ஆகாயத்தில் பறந்து கொண்டு என்ன தரையில் இருந்தால் என்ன கடலில் இருந்தால் என்ன பெற்றோர்கள் பார்க்கட்டும் பார்க்காமல் இருக்கட்டும் கணவனுக்கு தெரியட்டும் தெரியாமல் இருக்கட்டும் மனைவிக்கு தெரியட்டும் தெரியாமல் போகட்டும் அவனோ என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவ்வோர் என்னை மாற்றமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அச்ச சுபாவம் வந்துவிட்டால் எமது மார்க்கம் உண்மையானதாக சக்தி வாய்ந்ததாக அல்லாவின் உணர்வு என்னோடு இணைந்துவிடும் சகோதரர்கள் நாம் பயப்பட வேண்டியது மாத்திரம் தான் அல்லாஹுவை பயப்படும் போது அல்லாஹு தாதா தன்னை பயப்படுகின்றவர்களை உலகத்தில் யாருக்கும் பயப்பட விட மாட்டான் இது அம்மாவின் விதிமுறை நடைமுறை விதி வரலாற்று உண்மை சாதாரண ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி அவருடைய மகன் யாருக்கும் ஒரு ரோட்டில் இருக்குகின்ற எவனுக்கும் பயப்படுகிறான் என்றால் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ யாரு உன்னுடைய தாக்கம் யாரு என்னுடைய மகனாக இருந்து கொண்டு நீ யாருக்கு ரோஷம் வந்துவிடுகிறது ஒரு மனிதன் அவருக்கு ஏதோ ஒரு அதிகாரம் வரும்போது பிள்ளை வேறொருவருக்கு பயப்படுவதை அவரால் சகித்துக் கொள்ள முடியாது என்றால் வானத்தை மூமியை படைத்தாளுகின்ற அழப்புள்ளாலது அரப்பு சமாவாத்தி வல்லாரது மாணிக்குள் முனுக் ஜி கரான் அந்த நீங்களும் பயப்படுவோம் என்றிருந்தால் எம்மை உலகத்தில் யாருக்கும் பயப்பட விட மாட்டான் மாறாக எல்லோரையும் எமக்கு பயப்பட வைப்பான் பயம் உறுத்துவான் இது வரலாற்று உண்மை சகோதரர்களே கதை அல்ல இது இது தத்துவம் அல்ல இது உலக இயல்பு படைத்தவனோடு படைத்தவனோடு படைப்பினங்கள் இணையும் போது படைப்பினங்களுடைய பயம் இல்லாமல் போய்விடுகிறது அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அப்தி அல்லாஹு தாலானு சொன்னார்கள் சமியா கிம் நபி அசல் அல்லாஹூ அழகி வசல்லமையக்கூள் அழகுவ சல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் மனிதர்கள் எதை பயப்படுகிறார்களோ அதைத்தான் அல்லாஹர்கள் மீது சாட்டுவான் அல்லாஹை பயப்பட வேண்டிய அல்லாவின் அடியார்கள் அல்லாஹளை விட்டுவிட்டு எதை பயப்படுகிறார்களோ யாரை பயப்படுகிறார்களோ அதையே அல்லா சாத்தி விடுவான் பயந்து கொடுவான் என்று மனிதன் அல்லாஹ் அல்லாத எவரையும் பயப்படாமல் இருந்தால் அல்லா தன் அல்லாத எவரையும் பயப்பட விட மாட்ட அந்த அல்லாஹுவின் நல்லதாக நானும் நீங்களும் அல்லாவை பயப்படுகின்றவர்களாக மாறினால் என்னை சுற்றி உள்ளவர்களுடைய உள்ளங்களிலே கோழை தலத்தை அல்ல போடுவான் அச்சத்தை போடுவான் அவர்கள் நினைப்பார்கள் இந்த முஸ்லீம்கள் மீது நாம் கை வைத்தால் நாம் நாசம்தான் இவர்கள் மீது கை வைத்தால் எமது ஆட்சி சின்ன ஆகிவிடும் என்ற உணர்வை அச்ச சிந்தனையை ஒரு பயத்தை அல்லா அவர்களுடைய உள்ளங்களிலே போடுவான் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய நானும் நீங்களும் அல்லாஹுவை பயப்பட தவறும் போது இந்த பயம் என்ற தன்மை எங்காவது உபயோகமாக வேண்டும் அல்லவா அல்லாஹை பயப்பட தவறும்போது இப்போது யாரையாவது பயந்துதான் ஆக வேண்டும் எனவே அல்லாஹைய சேவைக்காக எம்முடைய பணிவிடைக்காக பாதுகாப்புக்காக படைத்த படைப்புகளையெல்லாம் என்னுடைய எதிரிகளாக விரோதிகளாக காற்று மலை தண்ணீரிலிருந்து என்னை அச்சுறுத்துகின்ற அச்சுறுத்தல்களாக மாறும் ஒன்றுக்கு போகாத ஒவ்வொரு கரைகள் கல்லையும் பொள்ளையும் தூக்க துணிவார்கள் எனது அண்ணான் அண்ணாவுடைய நல்லதியார்களே நாம் அண்ணாவுடையவர்கள் இந்த பூமியமக்காக நாம் அம்மாவுக்காக என்ற ஆனால் உலகம் எமக்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எமது வாழ்க்கையின் லட்சியம் இறைவனுடைய அடிமைகளாக இந்த பூமியிலே வாழுவது அம்மாவின் அடிமைகளாக வாழ நாம் தயங்கினால் காசுக்கு அடிமையாக பணத்துக்கு அடிமையாக எவரவருக்கும் அடிமையாக ஆசைகளுக்கு அடிமையாக வாழ வேண்டியிருக்கலாம் எனவே அன்டான் அவுடைய நல்லது மனித வாழ்வினுடைய இரண்டு பக்கங்களில் ஒரு பக்கத்தை நாம் பேசினோம் ஒரு பக்கம் படைத்தவன் ஒரு உறவுசியராக வேண்டும் அந்த உறவின் கருப்பொருள் இரையச்சம் வானுவர்களுடைய பெண்களுடைய ஆண்களுடைய வாழ்விலை இரையச்சம் கடக்க வேண்டும் எனது பொருளாதார வியாபாரத்தோடு இறையற்றம் கடக்க வேண்டும் எனது குடும்ப வாழ்க்கையில் இறையற்றம் பிரதிவலிக்க வேண்டும் எமது ஆடையில் தோற்றத்தில் எமது வலிபா சுத்தக்குவா தக்குவாடைய ஆடை உங்களுக்கு ஹைரானது என்று குரான் சொல்கிறது சுன்னா சண்ணமாக செல்ல முடியாக்களை எடுத்து நடக்குகின்ற இரையச்சம் பிரதிவலிக்குகின்ற தோற்றம் வடிவம் ஆடை எமது ஆடையிலிருந்து எமது வீட்டு வாழ்க்கை ஒளி வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் வரை இறையச்சம் பிரதி வலிக்க வேண்டும் சகோதரர்களே எனவே மனித வாழ்வினுடைய மறுபுறம் படைப்பினங்களோடு மனித வாழ்வினுடைய மறுசைடு சகோதரர்களே நாம் யாரோடு வாழ்கிறோம் யாரோடு வாழ்கிறோம் மலக்குகளோட இல்லை மனிதர்களோடு மனிதன் என்றால் தவறு தவறு செய்பவன் மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் மொஹல்லாவாசிகளாக இருக்கட்டும் என்னிடத்தில் வேலை செய்கின்ற ஸ்டாபர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் பெற்றோர்களாக கூட இருக்கட்டும் மனிதர்கள் என்றால் தவறு செய்பவர்கள் தவறு இல்லாதவர்களோடுதான் நாம் வாழ வேண்டும் என்று மலக்குகளோடுதான் வாழ வேண்டும் தவறுகளை சகித்துக் கொள்கின்ற தவறுகளை அழகாக அணுகுகின்ற சிறந்த பண்பாடு தேவைப்படுகிறது மனித படைப்போடு நாம் வாழுகிறோம் இங்கே நாம் ஐநூறு பேர் இருக்கிறோம் என்றால் இந்த சபையிலே உள்ள ஐநூறு பேரும் ஐநூறு பேருக்கு எல்லா வகையிலும் மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசங்களை வயலிலே வித்தியாசம் முகவாக்கிலே வித்தியாசம் அனுபவங்களிலே வித்தியாசம் குடும்ப பின்னணியிலே வித்தியாசம் அறிவு பண தரத்திலே வித்தியாசம் வேறுபட்ட எல்லா அடிப்படைகளிலும் வித்தியாசமான ஒரு சமூகத்தோடு முட்டிக்கொள்ளாமல் மோதிக்கொள்ளாமல் வெற்றிகரமாக நகர வேண்டும் என்று இருந்தால் சிறந்த பண்பாடு விசாலமான மனது விட்டு கொடுக்குகின்ற மனப்பான்மை பிறரை மதிக்குகின்ற தன்மை தேவைப்படுகிறது சகோதரர்களே உள்ளம் விசாலமாக இருக்க வேண்டும் எனவே இறைவனுடைய உறவில் அடிப்படை இரையச்சம் என்றால் படைத்தவனோடு உள்ள தொடர்பின் ஆணிவேர் இறையச்சம் என்றால் படைப்பினங்களோடு உள்ள உறவின் நற்குணம் நற்குணம் இல்லை என்றால் ரோட்டிலே போறவர்களோடு முட்டுவது ஒரு பக்கம் இருக்க வாழ்க்கையின் துணைவியாக தேர்ந்தெடுத்த மனைவியோடு கூட அவருக்கு சந்தோஷமாக வாழ முடியாது ரோட்டை விடுவோம் வீட்டிலே கூட அவரும் மோதலும் மனக்கசப்பும் வெறுப்பும் பிரச்சனைகளாகவும் தான் இருக்கும் எனவே ஒரு மனிதனுடைய நற்குணம் சிறந்த மனிதன் ஆக நான் வாழ வேண்டும் என்றால் நான் இப்போது தீர்மானிக்கிறேன் நான் ஒரு சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்னுடைய சிறந்த வாழ்க்கை எங்கிருந்து துவங்க வேண்டும் நண்பர்களில் இருந்தா ரோட்டில் இருந்தா ஊரில் இருந்தா இல்லை சகோதரர்களே வீட்டிலிருந்து ஒரு மனிதனுடைய நற்குணம் துவக்கம் அவருடைய வீடு ரோட்டுக்கு நல்லவராக இருப்பது இலகு ஊருக்கு நல்ல மனிதனாக நடிப்பது மிக இலகுவானது எப்போதாவது ஒருக்க சந்திக்கின்ற ஒரு மனிதரோடு நல்லவராக நடித்துவிட்டு சிரித்துவிட்டு போவது இருந்திருந்து நடக்குகின்ற சந்திப்புகளை சிரிப்பாக மாற்றிக்கொள்வது சிரமம் இல்லை இரவும் பகலுமாக ஒன்றாக ஒன்றர கலந்து இணைந்து பிணைந்து இருக்குகின்ற அந்த உறவு அதை அழகானதாக நறுமணமானதாக பிரகாசமானதாக தூய்மையானதாக ஆக்குவதுதான் சிரமம் எனவே சகோதரர்களே இது ஒரு நீண்ட தலைப்பு இஸ்லாமிய குடும்பவியல் எவ்வளவு அற்புதமான ஒரு நறுமணமான வாழ்க்கையில் இஸ்லாம் திருமணம் என்று தமிழிலே சொல்கிறார்களே மிக பொருத்தமாக தான் சொல்லியிருக்கிறார்கள் மனம் அந்த மனமும் திருமணம் திரு என்றால் உயர்ந்தது என்று அர்த்தம் சிறந்த மனிதனுக்கு திரு என்று சொல்லுவார்கள் அவருடைய பேருக்கு முன்பாக திரு என்ற வார்த்தையை பயன்படுத்துவது மிக மரியாதைக்குரிய ஒரு சொற்பிரயோகம் மனம் இரு மனங்களும் ஒன்றிணைந்து நறுமணமாக மாறி அது திருமணமாக மாற வேண்டும் நறுமணத்தை விடவும் ஒருபடி மேலே சென்று திருமண வாழ்க்கை என்பது வெறும் உடலோடு உடல் சேர்ந்து ஊருக்கு நாடகம் நடிக்குகின்ற போடித்தனமான ஒரு குடும்ப வாழ்க்கை அல்லது நாலு பேருக்கு முன்பாக கைகோர்த்து ஊரருக்கு முன்பாக கணவன் மனைவியாக ரோட்டிலே பங்கிலே பிறருடைய வீட்டிலே கணவன் மனைவியாக நடிப்பது அல்ல தன் வீட்டிலே கணவன் மனைவியாக நறுமணமான வாழ்க்கை வாழ வேண்டும் சகோதரர்களே இஸ்லாம் சிறந்த ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை கூறுகிறது ஆனால் எனக்கு அதற்கு கிடையாது ிய குடும்ப வாழ்க்கை சொன்ன வாழ்க்கை அல்ல நான் வாழுவது யாரோ நடிக்குகின்ற நாடகங்களையும் பார்த்துவிட்டு வாழ்க்கையாக்க பார்க்கிறோம் அது நடிப்பு சகோதரர்களே அவன் நடிகன் அவன் செய்வது ஆக்டிங் அவனுடைய பேரை ஆக்டர் நடிக்குகிறான் அவனுடைய சிரிப்பும் நடிப்பு அவருடைய அன்பும் நடிப்போ நடிப்பை வாழ்க்கையாக்க பார்க்குகிறோம் இதுதான் பிரச்சனை என்று அன்பான சகோதரர்களே சல்லு கூறியது நடிப்போ நாடகமோ அல்ல வாழ்க்கை மனைவி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் சொல்லுகிறது அதே நேரத்தில் ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது நிறைய பேர் பயான்களிலே மனைவி ஒரு கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் மனைவியுடைய கடமைகள் என்ன என்று வாய்க்கிலேயே பேசுகிறார்கள் ஆனால் மறுபுறத்திலே ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது ஒரு விடயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உங்களிலே சிறந்தவர் யார் உங்களிலே சிறந்தவர் யார் என்ற கேள்வியை இந்த சபையிலே கேட்கப்பட்டால் நான் என்ன சொல்வோம் ஊர் தலைவர் எங்களிலே சிறந்தவர் பெரிய ஆளுவாக இருப்பவர் தான் எங்களிலே சிறந்தவர் குரானை மனநம் செய்த ஆபீஸாக இருப்பவர் எங்களிலே சிறந்தவர் சமூக சேவை செய்கின்றவர் சிறந்தவர் தான தர்மங்கள் கொடுக்குகின்ற தனவந்தர் சிறந்தவர் என்று என்னென்னவோ சொல்வோம் சல்லு அலகி வசல்லம் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதை கேளுங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலே இஸ்லாமிய ஆய்வு பொறுப்பாளராக இருந்த அந்நிய ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார் இஸ்லாமிய தத்துவங்கள் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்கள் உலகத்திலே எந்த கிரேக்க தத்துவ ஞானிகளாலும் அதை விகைக்க முடியாது என்று சொல்கிறார் சல்லூ சொல்வதை கேளுங்கள் உங்களிலே சிறந்தவர் யாரு தெரியுமா தன்னுடைய குடும்பத்துக்கு மனைவிக்கு சிறந்தவராக யாரு வாழுகிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று சொல்கிறார் அன்பான சகோதரர்களே தனது அதிகாரத்துக்கு கீழே இருக்குகின்ற செலவழித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குகின்ற மனைவிக்கு ஒருவர் சிறந்தவராக வாழ்ந்துவிட்டால் அவர் உலகத்திலே எல்லோருக்கும் சிறந்தவராக இருப்பார் ஊருக்கு நல்லவராக இருப்பவர் வீட்டுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நண்பர்களுக்கு நல்லவராக இருப்பவர் மனைவிக்கு நல்லவராக இருப்பார் என்ற அவசியம் கிடையாது எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நட்பின் அடிமைகள் நட்பின் அடிமைகள் நண்பர்களை சந்தோஷப்படுத்த மனைவியை பிள்ளைகளை படைத்தவனை கூட கோபப்படுத்துகின்ற கஷ்டப்படுத்தி யாரையோ சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லாகவே நல்லேன் உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர்களாக வாழுகின்றவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் மனைவியின் பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அன்பான் அப்படி நல்லது ஒரு மனைவி போகும் ஒரு கணவன் சொருக்கம் போவதற்கு மனைவியோடு சிறந்த பண்போடு நல்ல குணத்தோடு நல்ல தன்மைகளோடு ஒருவன் நடந்து கொண்டான் நன்றி உணர்வு குடும்ப வாழ்க்கையில் தேவைப்படுகிறது யார் யாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி என்று சொல்கிறோம் ஜெசா கல்லா என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் வருகின்ற நன்றி செலுத்துகிறோம் என்னோடு கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளோடு கஷ்டப்படுகின்ற அந்த மனைவிக்கு வாய் திறந்து ஜெசா கல்லா உங்களுக்கு பறக்க செய்யட்டும் என்று மனம் திறந்து நன்றி வார்த்தைகள் சொல்கிறோம் சாப்பாடு சமைத்து தருகிறார் ஜல்லாடு நல்ல ரு பரக்கத்து செய்ய வேண்டும் என்று நாம் மனம் திறந்து சொல்வதற்கு இடம் மனத்திலே கிடையாது அன்பான சகோதரர்களே யார் யாரையோ மன்னிக்குகிறோம் மன்னித்துக் ஏதோ தவறு மேல பட்டி விட்டேன் முட்டிவிட்டேன் அதற்காக மன்னிப்பு கேட்டு உள்ளங்களை இணைத்துக் கொள்வது எமது பழக்கத்திலே கிடையாது எனவே செல்லம் சொன்னார்கள் ஊருக்கு நல்லவர் உங்களிலே நல்லவர் அல்ல வீட்டுக்கு நல்லவர் உங்களிலே நல்லவர் என்ற தத்துவத்தை சொன்ன அருமை நாயகன் செல்லதாகு அழகி வசல்லம் எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை எமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் அது சொத்துபாவிலே அல்ல தனியான ஒரு திருமணம் முடித்தவர்களுடைய ஒரு சந்திப்பிலே தனியாக அவற்றை ஆராய்ந்து திறந்து பேச வேண்டிய இருக்கிறது காலிக் கோட்டுகளுக்கு போய் பாருங்கள் நிறைய அழகிலே குறையில்லை பணத்திலே குறையில்லை குடும்ப கௌரவம் படிப்பு குறையில்லை ஆனால் வாழ்க்கையிலே பிரச்சினை உங்களுக்கு வராத எத்தனையோ விடயங்கள் என்னிடத்திலே வருகிறது கவனையாக இருக்கிறது சகோதரர்களே எனவே இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை அது மிக இன்பகரமானது மிக ருசிகரமானது கணவன் மனைவி இணைந்திருப்பது படைத்தவனோடு இணைவதற்காக எனவே இந்த ஒரு லாமிய குடும்ப வாழ்க்கை என்ற அடிப்படையிலே நாம் இதை படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் எமது தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஊருக்கு நான் பெரிய மனிதனாக இருக்கலாம் கம்பெனியிலே மேனேஜராக இருக்கலாம் ஸ்கூலிலே மதரசாவிலே பிரின்சிபலாக இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே போகும் போது செருப்பை ஷூவை வெளியே கலட்டுவது போன்று என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய பதவிகளையும் அந்தஸ்துகளையும் வெளியே கலட்டி வைத்துவிட்டு அன்பான ஒரு கணவனாக வீட்டுக்குள்ளே வேண்டும் அன்பான ஒரு தகப்பனாக பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளே வேண்டும் ரோட்டிலே உள்ள சுமைகளையும் பென்ஷன்களையும் ஊரிலே உள்ள பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு அந்த வேகத்திலே அந்த பதக்கத்திலே அந்த முறையிலே வீட்டை நாம் குடும்பத்தை வழி நடாக்க முடியாது எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லதார்களே படைப்பினங்களோடு உள்ள உறவு சீராக வேண்டும் என்ற அம்சத்திலே வீட்டிலிருந்து எமது பண்பாடு சீராக வேண்டும் ரோட்டு வரையும் பிற மத சகோதரர்கள் வரையும் மிருகங்கள் வரையும் எங்களுடைய உறவு பண்பாடுகள் சீராக வேண்டும் பிற மத சகோதரர்கள் இந்த நாட்டிலே அன்னிய நாட்டிலே என்று நாம் சொல்ல முடியாது எமது நாடு இது பிற மதத்தவர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு நாட்டிலே நாம் வாழுகிறோம் சிறந்த ஒரு பண்பாடுள்ள ஒரு முஸ்லீமாக இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது இருந்து நாங்கள் பேசலாம் ஆனால் ரோட்டிலே பசாரிலே மக்களோடு புழங்குகின்றவர்கள் நீங்கள் முஸ்லீம்களாம் சிறந்த பண்பாடு என்று அவருடைய வித்திட வேண்டிய பொறுப்பும் அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு தான் இருக்கு முதற்கொண்டு கிளாஸுகளில் படிக்கின்ற ஒரு சாதாரண மாணவர் முதற் கொண்டு சிறந்த முஸ்லீமாக பண்பாடும் நம்பிக்கையும் நேர்மையும் நியாயமும் உள்ள ஒரு முஸ்லீமாக நாம் நடமாட வேண்டிய தேவை இருக்கிறது சகோதரர்களே நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு எங்களில் ஒருவர் முஸ்லிமாக இருந்து கொண்டு மோசமாக நடக்குகிறார் என்றால் அவருடைய நடத்தை மோசமானது என்றால் ஏமாற்றம்ஜவன் என்றால் அவர் முஸ்லீம் சமூகத்துக்கே கரிபூசுகிறார் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு சேவை செய்கிறீர்கள் நம்பிக்கையாக நடக்குகிறீர்கள் நேர்மையாக நடக்குகிறீர்கள் சிறந்த பண்பாட்டாளராக ஆபீஸிலே ஸ்கூலிலே ரோட்டிலே நடந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய மாத்திராமிய சமூகத்துக்கும் நீங்கள் நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறீர்கள் இது செவல் வடிவிலான தாவா எனவே அல்லாஹு என்னை முழுமையான சிறந்த முஸ்லிம்களாக ஆக்கி வைக்க வேண்டும் இன்றைய குத்துபாவுடைய சாராம்சம் எமது மனித வாழ்விலே இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றது ஒரு பக்கம் படைத்தவனோடு மறுபக்கம் படைப்பினங்களோடு படைத்தவனோடு சீராக வேண்டும் அதன் அடிப்படை இறையச்சம் படைப்பினங்களோடு உள்ள உறவும் சீராக வேண்டும் அதன் அடிப்படை நற்குணம் அந்த நற்குணம் வீட்டிலிருந்து துவங்கி ரோடு வரை அல்ல மனித அல்ல மிருகங்கள் வரையும் மரம் செடிகொடி வரையும் நாம் சேவை செய்கின்றவர்களாக வேண்டுமே தவிர என்னால் ஒரு மனிதனுக்கு அல்ல சகோதரர்களே ஒரு ஆடு மாடு பிராணி அல்ல ஒரு மரம் செடிக்கு கூட சேதம் ஏற்படக்கூடாது ஒரு மரம் செடியை கூட நாம் சேதப்படுத்தாத ஒரு சிறந்த பண்பாட்டாளர்களாக நாம் வாழ வேண்டும் அல்லாஹு இரையச்சத்தை தந்தருவானாக அம்மாவுடைய பயத்தை தந்தருவானாக யார் வான்னுடைய இரையச்சத்தை கொண்டு எமது வாழ்வை நீ ஒழுமயமானதாக ஆக்குவாயாக எமது குடும்ப வாழ்க்கைகளை மகிழ்ச்சிகரமானதாக இன்பகரமானதாக ஆக்கிய அருவாயாக சிறந்த பண்பாடுள்ள கொடுக்கும் மனப்பான்மையுள்ள பிறரை கூடிய சிறந்த முஸ்லிம்களாக இன்னை வாழ வைப்பாக நம்பிக்கை நேர்மை நியாயம் போன்ற நல்ல பண்புகளை தந்தருவாயாக பெருமை கர்வம் அமலை உலக ஆசை பண ஆசை பதவி ஆசை போன்ற மோசமான பயங்கரமான வியாதிகளை விட்டும் என்னை பாதுகாத்தாள்வாயாக உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நாடுகளை பாதுகாப்பாயாக எமது நாட்டிலும் முழு இஸ்லாமிய நாடுகளிலும் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக இத்தனையோ நாடுகளில் முஸ்லீம்கள் யாவ்லா பெரும் சேவங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் யாவ்லா அவர்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக சூழ்நிலைகளை உருவாக்குவாயாக நாமும் ஹிதாயத்தோடு வாழ்ந்து பிறருக்கும் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கையை வாழ தோழி செய்வாயாக